அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று நபிசல்ல அவர்கள் கூறினார்கள் பேசுவது நல்லதாக இருந்தாலே தவிர பேசாமல் இருப்பது அவசியம் என்பது இதன் கருத்தாகும் அதன் நன்மை தெளிவாக தெரிவதே பேச்சில் நல்லதாகும் நன்மை தெளிவாக தெரிவதில் சந்தேகம் ஏற்படும் போது இருக்க வேண்டும்